அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு மோமின் தன் அழகிய குணத்தின் காரணமாக இரவில் நின்று வணங்கக்கூடிய பகலில் நோன்பு நோக்கக்கூடியவரின் தகுதியை அடைவார் என்று நபிசல்லாகவும் அணிந்து செல்லும் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ நான்கு ஏழு ஒன்பது எட்டு